ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாத்தனத்தில் ஸ்ரீதர்மம் அப்படிங்கிற தலைப்பில் வரிசையாக பார்த்துன்னு வரோம் நம்முடைய வேதம் ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்மிருதிகள் புராணங்கள் அனைத்துமே பெண்களுடைய முக்கியத்துவம் பெண்களுடைய பெருமை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வலியுறுத்தி நமக்கு காண்பிச்சிருக்கு அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரப்போகிறோம் அதில் முதல்ல மகாபாரதத்தில் ஸ்ரீ தர்மத்தை பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் திரௌபதி சத்யபாமா பருவானே இருக்குது திரௌபதி சத்யபாமா சம்பாத பருவான்னு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பருவா அது அதில் அந்த பருவ ஆரம்பம் எப்படி ஆறுதுன்னா பஞ்சபாண்டவால் திரௌபதியோடு கூட வனவாசம் பண்ணிட்டு வரா அவ்வப்பொழுது கிருஷ்ணன் ரதத்தை எடுத்துகிட்டு வனத்துக்கு வந்து பஞ்ச பாண்டவாலை பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு வர்றதுன்னு ஒரு வழக்கம் அவ்வப்பொழுது வரார் தேசத்தில் என்ன நடக்கிறது துரியோதனன் எப்படி ராஜ்யபாரம் பண்ணுறான் அப்படிங்கிறத அவ்வப்பொழுது பாண்டவாளுக்கு சொல்கிறது பாண்டவாளுடைய சுகதுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அவ்வப்பொழுது வந்துட்டு போகிறார் கிருஷ்ணன் அப்படி ஒரு சமயம் கிருஷ்ணன் வரணும்னு துவாரகையிலேருந்து கிளம்புற பொழுது சத்யபாமா நான் வரேன்னு சொன்னால் கூட சத்யபாமா எப்படின்னா ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணும் செல்லமாக வளர்ந்த பொண்ணுனா ஆற்றுல ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் சலுகையாக அப்படி வளர்ந்த பொண்ணும் அதே போல் தான் இருக்கா கல்யாணம் பன்னிட்டு வந்தோம் கிருஷ்ணநாத்தில் ஏன்னா கிருஷ்ணநாத்தில் வேலை செய்யறதுக்கு நிறையா மனுஷியாக இருக்கா கிருஷ்ணனுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு ருக்மிணி இருக்கா ஆகையினால் கவலை இல்லை சத்தியபாமக்கி ஒவ்வாட்டுக்கு இருந்துட்டுருக்கா ஆனால் அவளுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் ருக்மிணி ருக்மிணின்னு தான் கூப்பிடுறார் தன்னை கூப்பிடுறதே இல்லை என்னுடைய மனசில் கிருஷ்ணன் இருக்கார் கிருஷ்ணனுடைய மனசில் நான் இருக்கேன்னா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவளுக்கு தான் இல்லையோனு வருத்தம் அப்படி அவ இருந்துன்னு வரார் அவளுக்கு யாராவது ஒருத்தரை விட்டு இவளுக்கு ஸ்ரீ தர்மம்னா சொல்லணும் அப்படின்னு பகவான் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த சம்பவம் வருது கிருஷ்ணன் கிளம்புறார் அப்போது நானும் வரேன் கூட சத்யபாமா நீ வேண்டாம் நான் மனத்துக்கு போகிறேன் நீ இங்கே இரு இல்லை இல்லை நானும் வரேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு வந்தா சரிவானு அழைச்சின்னு போனார் கிருஷ்ணன் ரதத்தில் ரெண்டு பேருமாக வனத்துக்கு போய் சேர்ந்தா அங்கே பஞ்சபாண்டவாள் பார்த்துட்டு வரணும் வரவேற்று அவளுக்கு ஆசனம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்து உபச்சாரங்கள்லாம் விசாரித்து பேசிகிட்டு இருக்கா அப்படி அந்த ஆசிரமத்தினுடைய வாசலில் உட்காந்து பஞ்சபாண்டவாலும் கிருஷ்ணனும் பேசின்னு திரௌபதி கையை பிடிச்சி சத்யபாமையை உள்ளே அழிச்சின்னு போகிற அழைச்சின்னு போய் உட்காத்தி சௌக்கியமாக இருக்கியா சத்தியபாம ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து என்ன விசேஷம் நீயும் கூட வந்திருக்கியே என்ன விசேஷம் என்னன்னு விசாரித்த சத்யபாம சொன்னால் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு அதாப் பிரவீத்து சத்யபாமா கிருஷ்ணசிய கேனத் திரௌபதி வித்தேன பாண்டவான் அதிர்ஷ்டசி அப்படின்னு கேட்குறா சத்யபாமா அதாவது ஏ திரௌபதி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்னென்னா ஆற்று எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் ருக்மிணி ருக்மிணினே தான் கூப்பிட்றார் யாராவது வந்தால் ருக்மிணின்னு கூப்பிடுறார் தனக்கு குடிக்கிறதுக்கு எதாவது வேணும்னாலும் ருக்மிணின்னு கூப்பிடுறார் தான் என்ன காரியம் செய்தாலும் ருக்மிணியை கிட்டக்க வச்சுக்கிறார் எங்கேயாவது கிளம்பி போனால் ருக்மிணியை அழைச்சின்னு போகிறார் இப்படி இருக்க அவருடைய மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அவரை என் வசப்படுத்தவே முடியல ஒரு கிருஷ்ணனை என்னால் வசப்படுத்த முடியலையே பஞ்ச பாண்டவால் அஞ்சு பாண்டவாலையும் நீ ஒன் வசப்படுத்தி வச்சுருக்கியே எப்படி அதை பற்றி எனக்கு சொல்லு எதாவது மந்திரிச்சு வச்சுருக்கியா அல்லது எதாவது மருந்து லேக்கியம் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கியா இருந்தால் எனக்கும் குடு ராத்திரி வேளையில் அவருக்கு பால் குடிக்கிறதுக்கு கொடுக்குற பொழுது அந்த பாலில் இந்த லேக்கியத்தை போட்டு கொடுத்துட்றேன் குடுன்னு கேட்டால் சத்யபாம சிரிச்சுட்டு திரௌபதி சத்யபாமையை பார்த்து பேசுகிறான் சொல்கிறா ஹே சத்யபாம நீ கேட்குற கேள்வியே ரொம்ப அழகாக இருக்கு நான் கேட்குறேன் நீ யார் அப்படின்னா என்னுடைய நான் குருவாக நினைக்கிறேன் கிருஷ்ணனை வாசுதேவனை என்னுடைய குருவாக நினைக்கிறேன் அவருடைய பத்னினி நான் போய் உனக்கு எடுத்து சொல்ல முடியுமா நான் உனக்கு எடுத்து சொல்லப்படாது நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் என்கிட்ட இவன் அஞ்சு பேரும் பிரியமாக இருக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன் தத்திர சூர்ணாணி தத்தானி நிகன்யுகூ க்ஷிப்ரம் அசம்சயம் அப்படிங்கிற அதுக்கு மருந்து மாத்திரைலாம் ஒன்றும் அவசியமில்லை ஏதாவது மருந்து மாத்திரைன்னு தேடிந்து போனால் அனர்த்தந்தான் மிச்சம் வரும் மருந்து மாத்திரையெல்லாம் அவசியமில்லை நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பொழுதும் எனக்கும் ஒன்றும் ஜாஸ்தி இந்த விஷயங்கள்லாம் தெரியாது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் குந்தி மாமியார் குந்தி தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி நடந்துக்கணும் வரவாழ்க்கை எப்படி நடந்துக்கணும் பர்த்தா கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய மாமியார் தான் குந்தி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா முதல்ல அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸ்திரீகளான நமக்கு மூணு விஷயங்கள் நமக்கு அதிகப்படியாக தேவைப்படுறது புருஷால காட்டிலும் என்னென்னா முதல்ல தேக ஆரோக்கியம் தேகத்துக்கு வேண்டியதான ஆகாரம் இவைகளில் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு லேசாக உடம்புக்கு வந்தாலும் ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த தேக ஆரோக்கியத்துக்கான ஆகாரத்தில் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல ரெண்டாவது மன ஆரோக்கியம் மன நிம்மதி நமக்கு ரொம்ப வேணும் மூணாவது வாக்கு பேசுறதுங்கிறது இருக்கே அது ரொம்ப ஜாகிரதையாக உபயோகப்படுத்தணும் இது மூணுமே நமக்கு அதிகப்படியாக தேவைப்படும் அதை ஜாகிரதையாக நாம் பயன்படுத்தணும் இதை மூணையும் அப்படின்னு திரௌபதி சொல்கிறா சத்யபாமிக்கு அழகாக சொல்கிறா அவளுக்கு எப்படி சொன்னால் அவளுக்கு புரியுமோ அப்படி சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா நீ முதல்ல புருஷாவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் புருஷாலாம் எப்படின்னு கேட்டால் ஆண்கள்லாம் அடிப்படையாகவே தன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள் எப்பொழுதுமே அடிக்கடி தர்மபுத்திரர் சொல்லுவார் ஆனுகூல்யம் கலத்திரசிய சொர்க்கோபவதி நிச்சிதம் பிராத்திகூலியம் கலத்திரசியாக நரக்கோ நாஸ்தி சம்சயா அதாவது ஒருத்தனுக்கு மனைவி ரொம்ப அனுகூலமாக ஒருத்தனுக்கு அமைஞ்சிட்டான்னா அவனுக்கு அதை விட சொர்க்கமே இல்லை அதுதான் சொர்க்கம்னு அவன் நினப்பான் அதுதான் உண்மை ஆனால் பிராத்திகூல்யம் கலத்ரஸ்யா பத்னியனுடைய அனுகூலம் ஒருத்தனுக்கு இல்லை அனுகூலம்னால் தான் சொன்னதை கேட்கறது தன்னுடைய மனசுக்கு தகுந்தா போல் நடந்துக்கிறது அப்படி ஒரு பத்னி அமையல்ன்னா அதை நரகம் வேறு ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பான் இதுதான் புருஷாளுடைய குணம் அடிப்படையாக இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் தர்மபுத்திர இதுதான் அவருடைய புருஷாளுடைய அடிப்படையான எண்ணம் மேலும் நான் சொல்கிறேன் என்னென்னா சுவாம்பிரசூதி சரித்திரஞ்ச குலமாத்மானமேவச்ச ஸ்வஞ்ச தர்மம் பிரயத்னேன ஜாயான் ரக்ஷன்ஹி ரக்ஷதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது தன்னுடைய பிறப்பு தன்னுடைய சரித்திரம் தன்னுடைய குலம் இவைகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா புருஷான் ஆண்கள் சொஞ்ச தர்மம் பிரயத்தனேனா தன்னுடைய தர்மம் தன்னுடைய கடமைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்வா அப்படி செய்துண்டே மனைவியையும் காப்பாற்றுவான் அப்படி யார் இருக்கானோ அவன்தான் புருஷன்னு பேர் அவனுக்கு தான் ஆண் பேர் அப்படி நடந்துப்பா புருஷர்களெலாம் மேலும் புருஷாவை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு மேற்கொண்டு தொடர்ந்து சொல்கிறா அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்